மாபெரு மறுநாள் நாம் தொடராக இந்த நபிசுல்லாலஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நம்ம ஆறு பாகங்கள் பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து ஏழாவது பாகம் கடந்த அமர்வில் வந்து நபிசுல்லாலுக்கு முன்னதாக நேர்வழியை பெற்ற நபர்களை பற்றி பார்த்தோம் குறிப்பாக அதில் வந்து சல்மான் ஃபார்சில்லானு அவர்களுடைய தியாகம் அவர்கள் முந்தைய வேதங்கள் உள்ள அந்த தேடல்களுடைய வெளிப்பாடாக ரசூல்லா சொல்லாவஸ்த அவர் தேடி கண்டுபிடிச்சு அவர் வந்து இஸ்லாத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு வந்து ரசுல்லா சொல்லஹஸ்த பத்தி நபித்துவத்துக்கு முன்னதாகவே சொல்லப்பட்ட சுபச்செய்திகளை பத்தி பார்க்க போறோம் குறிப்பாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள்ள இன்றும் பைபிளில் வந்து நபி சொல்லாவஸ்த பத்தி இருக்கக்கூடிய அந்த வசனங்களையும் அந்த தீர்க்க தரிசனத்தையும் பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்தாலும் பல முறைகள் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரப்டான பைபிள்லையும் கூட இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக சில சம்பவங்கள் இப்னு இஷாக் அவருடைய கித்தாப்பில் சலமா பின் சலாம் பின் வக்ஸ் இவர் வந்து சொல்லக்கூடிய அவரே தன்னுடைய வாயால் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அவரு சிறு பிள்ளையா இருக்கும்போது பனு அப்துல் அஸ்கல் அப்படிங்கிற ஒரு யூத கோத்திரத்தை சேர்ந்த பக்கத்து வீட்டுக்கார் இவர் வந்து மதினாகாரு இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரு இந்த பனு அப்துல் அஸ்கல் இந்த யூத கோத்திரத்தை சேர்ந்த நபர் வந்து நல்ல கற்று தேர்ந்த ஒரு மனிதர் வேதங்களை நல்லாக தெரிந்த ஒரு மனிதர் இவர் இவர் வந்து இவரிடமிருந்து கேட்டதாக சலமா பின் சலாம் அவர் சொல்லிக்காட்டுறாரு நான் வந்து ஒரு நாள் வந்து முடியால் செய்யப்பட்ட ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வீட்டோட முற்றத்தில் உட்காந்துருந்தேன் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு அவர் சொல்கிறாரு சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க நான் எங்கள் வீட்டிலேயே அப்போதைக்கு நான் தான் சின்ன பையன் அப்போ வந்து இந்த குறிப்பிட்ட நபர் வந்து வந்து இந்த மாதிரி மருமையை பற்றி அதே போல இறந்ததுக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுந்து கேள்வி கேட்கப்படும் சொர்க்க நரகம் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு அப்போ நாங்கள் மக்கள்லாம் வந்து அவர்கள் வந்து அந்த நேரத்தில் பல தெய்வ கோட்பாட்டில் இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாம் கேட்டாங்க ரொம்ப நக்கலா கிண்டலா இவர் வந்து ஒரு யூதர் ரொம்ப வந்து நக்கலா கேட்டாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன நீங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் என்ன அதே போல ஒரு தீர்க்கத்தரிசு வருவார்ன்னு சொல்றீங்களே அதுக்கு ஆதாரம் என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த நபர் சொல்லி காட்டுறாரு மக்கா ஏமன் சைடு கையை காட்டி இங்கிருந்து ஒரு நபி வருவார் அப்படி சொல்லி சொல்லி காட்டுறாரு ஆனா அதே போல நபி வந்தாரு மக்காவிலிருந்து வந்தாரு இந்த நபரே கடைசியில் ஈமான் கொள்ளல காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் வந்து பெருமை அவர்கள் பெருமை பொறாமையின் காரணத்தினால இந்த யூதர்களே வந்து அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளலை ஏன் சொன்னால் நம்ம முன்னாடியே பார்த்த யூதர்களுடைய வரலாறு பார்த்தோம் குறுகிய ஒரு குறுகிய வரலாறா பார்த்தோம் மக்காவில் வந்துட்டு அதாவது மதினாவில் மதினாவில் வந்துட்டு மெயினாக வந்து யூதர்கள் புலம்பெயர்ந்து வர்றதுக்கு காரணமே அவர்களுடைய வேதங்கள்ல மதினாவில் இந்த இடத்துல வருவாரு அப்படின்னு முன்னதாக இருந்த அந்த தீர்க்கு தரிசனத்தை பார்த்துதான் நம்ம போன அமர்வுகளே பார்த்தோம் சல்மான் பர்சுல்லானுக்கு அந்த மலைத்தொடர் அந்த மூன்று அடையாளங்கள் சொல்லி இங்கேதான் தீர்க்க தரிசனி தீர்க்க தரிசி வருவாரு அப்படின்னு தெரிந்திருந்தனால அவர்கள் அங்கே வந்து குடியமர்ந்திருந்தாங்க முன்னாடியே அப்ப அவர்கள் முன்னாடியே அங்க வந்து இருந்திருந்தாங்க யூதர்கள் ஒரு நபிக்கையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவர்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஹவுஸ் கசரஜ் கோத்திரத்தார்கள் அதாவது இருக்கக்கூடிய இந்த அரபுகள் ஹவுஸ் கசரஜ் இரண்டு கோத்திரத்தாரையுமே ஆது சமுதாய ஆது சமுதாயத்தினர் போல நாங்க கொள்ளுவோம் எங்களுக்கு ஒரு நபி வரா இருக்காரு அவங்க வந்த பிறகு அவங்களெல்லாம் நாங்க அடிச்சு கொள்றோம் பாருங்க அடிச்சு கொள்றோம் பாருங்கன்னு அவங்க மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நபி நஜமாவே இந்த மாதிரி ஒரு நபி வந்திருக்காரு மக்கால அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இந்த ஹவுஸ் கசரஜ் என்ன பண்ணாங்க மக்காவில போய் ஈமான் கொண்டாங்க அந்த அரபுகள் அதாவது முசபு உமர்லானு இங்க வந்து தாவா பண்ணி மதினாவை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அரபுகள் எல்லாத்தையுமே ஹவுஸ் கஜரஸ் மொத்தமா வந்து அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்று இவர்கள் மூலியமாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க அப்ப அவர்களுக்கு வந்து பெருமை பொறாமை நமக்கு கீழே அடிமை மாதிரி வச்சிருந்தோம் நம்ம நம்ம வட்டி கூட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட அவங்கள நமக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அந்த நபியோட அதே சபையில நம்மையும் உட்காந்து அந்த அடிமைகளா இருக்கக்கூடிய நபர்களோட நம்மளும் பெருமையின் காரணத்தினால்தான் யூதர்கள் வந்து இஸ்லாத்தை தெரிந்திருந்தாலும் நபீன் ஒருத்தர் வருவாரு மக்காவிலிருந்து வருவாரு அப்படின்னு தெரிந்திருந்தாலும் பெருமையின் காரணத்தினால இவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இதுதான் மெயின் ரீசன் அப்ப இந்த குறிப்பிட்ட சொன்னது மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே அவர்கள் நம்பி இருந்தாங்க ஒரு நபி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்போது இருக்கக்கூடிய பைபிள்ல அதாவது இஞ்சில் வந்து எவ்வளவோ மாற்றங்கள் செய்யப்பட்டு பல மாற்றங்கள் பல நூற்றாண்டுகளாக மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள்லயுமே கூட இருக்கக்கூடிய சில தீர்க்க தரிசனத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் குறிப்பா வந்து உபாகமம் பதினெட்டு பதினெட்டு பதினெட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் எடுத்தோம் சொன்னா உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் இருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவேன் இது வந்து மூசாளசிலத்தை குறிப்பிடிறது அதாவது மூசால சிலத்தை போல ஒரு நபியை வந்து நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவதாக பைபிள் இருக்கு மூசால சிலம் போல மூசால சலத்தை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்குவேன் அப்படின்னு வரக்கூடிய வசனம் இது இதுக்கு கிறிஸ்தவர்கள் விளக்கம் சொல்லுவாங்க மூசாலசத்துக்கு ஒத்து இருக்கக்கூடியவர் ஏசுதான் ஈசாலசம் தான் அப்படிமா நிச்சயமாக கிடையாது நபிசுல்லாலஸத்துக்கும் மூசாலசத்துக்கும் எத்தனை ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் முதலாவதாக நபிசுல்லாலஸ்துக்கும் பெற்றோர்கள் ஈசாலஸ்தத்துக்கு தாய் தாய் மட்டும்தான் அற்புதமாக பிறந்தார்கள் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்தவர்களும் அதை ஒப்புதான் கொள்ளுவாங்க அப்ப முதலாவது ஒற்றுமை பெற்றோர்கள் வாயிலாக நார்மலாக இயற்கையாக பிறந்த குழந்தை இரண்டாவது இரண்டு பேத்துக்குமே குழந்தைகள் இருக்கு நபிசலாசத்துக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க மூசாலசத்துக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க இரண்டாவது ஒற்றுமை மூன்றாவது ஒற்றுமை ரெண்டு பேருமே இயற்கையாக பிறந்தவர்கள் நமக்கு அனைவருக்குமே தெரியும் கிறிஸ்தவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் ஈசாலேசலம் அதாவது இயேசு வந்து அற்புதமாக பிறந்தார் தந்தையுடைய தீண்டுல் இல்லாம ஒரு ஆணுடைய தீண்டுதல் இல்லாம கர்த்தருடைய ஒளியினால் பிறந்தார் நம்மளும் அதைதான் நம்புறோம் அப்ப மூசாலசலம் இயற்கையாக பிறந்தவர் நபிசலாலசலும் இயற்கையாக பிறந்தவர் மூன்றாவது ஒற்றுமை நாலாவது ஒற்றுமை பாத்தீங்கன்னு சொன்னா பேருமே சமூகத்தார்களால ஏற்றுக்கொண்டவர்கள் பனுசிரர்களால மூசாலசலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அதே போல அரபுகளால போர்கள் பிரச்சனைகளுக்கு பிறகு இருந்தாலும் நபி சொல்லா அலசலம் வந்து அரபுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் ஆனா ஈசா அலசலத்தை யாதுக்காக அனுப்பப்பட்டாங்களோ எந்த சமூகத்தினருக்காக பனு இஸ்வரர்களுக்காக அனுப்பப்பட்டாங்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளல அவர்களே எந்த சமூகத்துக்காக ஈசா அலசலம் அனுப்பப்பட்டார்களோ ஏசு அனுப்பப்பட்டார்களோ அவர்களே அவர்களை ஏற்றுக்கொள்ளல இன்றும் அதை கிறிஸ்துவர்கள் வந்து ஒப்புதான் கொள்றாங்க அப்ப சமூகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டார்கள் இரண்டு பேருமே அரசர்களாக இருந்தாங்க இருக்கவில்லை அவரே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார் பைபிள் இருக்கிற பார்ப்போம் அதற்கு முன்னதாக இரண்டு பேருமே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தார்கள் நபிசுல்லும் ஹுதூத் அதாவது ஆட்சியாளர்கள் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும் இப்ப நம்மளா போய் ஒரு ஒரு குற்றவியல் தண்டனை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளா போய் தண்டனை கொடுக்க முடியாது ஆட்சியாளர்கள் கொடுக்க முடியும் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்ப அந்த உரிமை இந்த இரண்டு நபிக்குமே இருந்துச்சு அது ஈசாலசனத்துக்கு இல்ல இயேசுக்கு இல்ல மூசா அலசத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா குறிப்பா என்னாகவம் பதினெந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் அவசரத்தை பார்த்தோம்னு சொன்னா மூசாலசலம் வந்து ஒரு நபருக்கு கல்லறி தண்டனை கொடுத்துருக்கிறாங்க ஒருத்தர் வந்து திருடுவாரு திருடக்கூடிய நபர் நபருக்கு கல்லறி தண்டனை கொடுப்பாங்க அதே போல நபிசுல்லாஸ்லம் வந்து எத்தனையோ தண்டனைகள் கொடுத்திருக்கிறாங்க நம்ம பார்த்திருக்கிறோம் நபிசுல்லா தான் ஜட்ஜா இருந்தாங்க நீதிபதியா இருந்தாங்க மிலிடரி கமாண்டரா இருந்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் அப்ப அதே ஈசாலசலம் நம்ம யோவான அதிகாரம் பதினெட்டு முப்பத்தி ஆறு பார்த்தோம்னு சொன்னா ஈசாலஸ்லம் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதர் வந்து தவறு செய்யப்பட்டு அந்த நபரை வந்து ஈசாலசன கொண்டு வருவாங்க ஏசுட்டு கொண்டு வருவாங்க அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா ராஜ்யம் இவ் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கள் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது என்றார் அப்படின்னு அதாவது என்னுடைய ஆட்சி வந்து இங்க கிடையாது மறு மேலதான் நான் வந்து தண்டனை கொடுக்குறதுக்கு வந்து இங்க எலிஜிபிலிட்டி எனக்கு கிடையாது நான் வந்து அரசன் கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு யோவான் அதிகாரம் பதினெட்டு முப்பத்தி ஆறுல இந்த இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு தண்டரைக்குரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரும்போது அவர் வந்து தண்டரை கொடுக்க மாட்டாரு அப்ப அரசர் மூசாலசுலும் அரசராக இருந்தார் நபிசுல்லாலும் அரசராக இருந்தார் ஆறாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னா ரெண்டு பேத்துக்குமே புது சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு புது சரியத்து கொடுக்கப்பட்டுச்சு மூசாலத்துக்கு தவராத் மூலமாக அவர்களுக்கு சட்டமும் அதே போல முகமது சல்லாஹலத்துக்கு குரான் மூலமாக புது சட்டமும் கொடுக்கப்பட்டுச்சு அதே ஈசா அலஸ்லத்துக்கு தௌராத்துடைய சட்டத்தை தான் அவரும் பின்பற்றினார் அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டாலும் சட்டம் ஷரியத் என்ன ஷரியத்துன்னு சொன்னா மூசாலத்துடைய சரியத் தான் அப்ப மூசாலமும் நபிசுலா அலஸ்லமும் இந்த விஷயத்தையும் ஒத்து போறாங்க இதுக்கு பார்த்தோம் சொன்னா ஈசாலஸ்லம் சொல்லி காட்டுறாங்க நான் புள்ளிக்கு புள்ளி எழுத்துக்கு எழுத்துக்கு பின்தொடர் தான் வந்தேன் எனக்கு சட்டம் கொடுக்கப்படல இது வந்து மத்திய அதிகாரம் ஐந்து பதினேழு பதினெட்டாம் வசனத்தில் இருக்கு வசனம் படிச்சு காட்டுறேன் நான் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அளிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத இங்கள் அல்ல நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் அப்படிங்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகினும் ஒரு எழுத்தின் உறுப்பாகினும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நான் புள்ளிக்கு புள்ளி எழுத்துக்கு எழுத்து எழுத்துல சிறு பகுதி புள்ளி எழுத்துல சிறு பகுதியானாலும் அதுல இருக்கிறத நான் பின்பற்றதான் வந்திருக்கிறேன் புதுசா நான் உருவாக்குறதுக்கு வரல பழசா அழிச்சுட்டு புதுசுக்கு நான் வரல பழசு இருக்கிறத நான் பின்பற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அதே சரியத்து தான் எனக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு இது வந்து யோ மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனத்துல வருது அப்ப இந்த விஷயமும் மூசாவசனத்துக்கும் நபிசிலாவசத்துக்கும் ஒத்து போது அடுத்ததாக ஏழாவது விஷயம் நபிசுல்லும் இங்க எகிப்திலிருந்து கடல் பிளந்தது சம்பவம் நம்ம பார்க்கிறோம் அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்ச இருந்து போனாங்க அதே போல நபிசுல்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இது அடுத்த ஒற்றுமை அடுத்தது எட்டாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னா மூசாலமும் நபிசுல்லமும் தன்னுடைய எதிரிகளோடு வெற்றி அடைந்தார்கள் ஈசாசல்லம் வெற்றி அடையவில்லை இது கிறிஸ்துவர்களுடைய பார்வையில் வைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்களோடு அவர்களுடைய நம்பிக்கை என்பது அவர் கொல்லப்பட்டார் நம்மளுடைய நம்பிக்கை பார்த்தாலும் அவர் வெற்றியடவில்லை உயர்த்தப்பட்டார் இம்மையில் வெற்றியடை திரும்ப வருவார் ஒத்து போறாங்க வெற்றி அடைந்தாங்க அதே பல போர்கள் மூசாலம் வெற்றியடைந்தார்கள் நபிசல் அதே போல் வெற்றியடைந்தார்கள் அப்ப இந்த விஷயமும் நபிசுல்லாலும் மூசாலத்துக்கு ஒத்து போகுது அடுத்ததாக ஒன்பதாவது விஷயம் ஒற்றுமை என்னன்னு சொன்னா இரண்டு பேத்துக்குமே இயற்கை மரணம் நபிசில் இயற்கை மரணம் மூசாலசிலத்துக்கும் இயற்கை மரணம் ஈசாலசலத்துக்கு அவர்களுடைய நம்பிக்கை எப்படி நம்ம அவர் மரணிக்கலன்னு நம்புறோம் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி வச்சுக்கிட்டாலும் அவர்களுடைய மரணம் அவர் கிடையாது கொலை அப்ப இந்த மரணம் விஷயத்திலையும் நபிசிலும் மூசாலும் ஒத்து போறாங்க அடுத்து பத்தாவது புதைக்கப்பட்டது இரண்டு பேருமே புதைக்கப்பட்டாங்க அதே போல திரும்ப உயிர் தெழுதல் அப்படின்னு ரெண்டு பேருத்துக்குமே இல்ல ஈசாசலத்துக்கு முரண்பாடு வருதுமாக இயற்கையாக மரணித்து புதைக்கப்பட்டார்கள் அவரு அதற்கு பிறகு ரிசராக்ட் ஆகி அதாவது மூன்றாம் நாள் உயிர் இதெல்லாம் மூசத்துக்கு நடக்கல இரண்டு பேரும் மரணத்திலும் புதைக்கப்பட்டதிலும் மூசாலசத்துக்கும் நபிசத்துக்கு தான் ஒத்து போகுது அடுத்ததாக மூசாலஸ்தா யாருமே இறைவுன்னு சொல்லல அவர் ஒரு மனிதர் தூதர் தான் சொன்னாங்க அதே மாதிரி மூசாலு நபிசுல்லாலஸ்தையும் யாரும் இறைவன் சொல்லல அவர்களுடைய நம்பிக்கை எப்படி பார்த்தாலும் மூசாலசலும் விசாலசலும் இந்த விஷயத்துல ஒத்து போல நபிசுல்லாலத்துக்கும் மூசாலசத்துக்கு தான் ஒத்து போகுது அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் நபிசுல்லாலத்துக்கும் மூசாலசத்துக்கும் நாற்பது வயதில் தான் நபித்துவம் கிடைச்சு இது அவர்களுடைய வேதாகாமம் பைபிளே இருக்குது இரண்டு பேருக்கும் நாற்பது வயதில் நபித்துவம் கிடைச்சது ஆனா ஈசாலசலத்துக்கு முப்பது வயதில் நபித்துவம் கிடைச்சது அப்ப இந்த விஷயத்திலும் நபிசல்லாலத்துக்கும் மூசாலசத்துக்கு தான் ஒத்து போகுது அப்ப இத்த இது கொஞ்சம் இன்னும் இன்னும் லிஸ்ட் போட்டா போட்டுக்கிட்டே போலாம் அவ்வளவு விஷயங்கள் மூசாலசிலத்துக்கும் நபிசுல்லாலத்துக்கு தான் ஒத்து போகுது நம்ம மேல சொன்ன அந்த உபாகமம் பதினெட்டு அத்தியாயம் பதினெட்டு பதினெட்டாம் வசனத்துல குறிப்பிடக்கூடிய இந்த மூசாலசத்தை போல மோசேவை போல நான் ஒரு தீர்க்க உண்டு பண்ணுவேன் அனுப்பியதில் பன்னெண்டு வசனம் படிச்சோன்னு சொன்னா தெரியும் நான் படிக்கிறேன் பாருங்க அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யாட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரிகைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தர் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசவை போல ஒரு தீர்க்கத்தரசையும் இசரவேலில் அப்புறம் அணு எழுப்பியதில்லை என்று விளங்கும் அதாவது மூசாலசத்தை போல எந்த ஒரு தீர்க்க தரிசியும் அதன் பின்னால எழுப்பியதில்லை யார் எந்த இனத்துல இசரவேல் இசரவேல் இனத்துல அதாவது யூத இனத்தில் எழுப்பியதில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லிக் காட்டுறார் அப்ப அவர்களுடைய கூற்றுப்படி இந்த தீர்க்க அதாவது நம்ம முன்னால் உரைத்த தீர்க்க ஈசாலோஸ்லத்துக்கு இயேசுக்கு தான் பொருந்துன்னு சொன்னா கர்த்தரே சொல்றாரு இஸ்ரோ வீரர்கள் மூசா போல அதுக்கு பிறகு அதாவது யூத இனத்துல அது மாதிரி ஒரு ஆளு அது பிறகு எழுப்பினதே கிடையாது அப்படின்னு இதுலே பதில் வந்திருக்கு அரபுல தான் எழுப்பப்பட்டிருக்கு நபிசுல்லா அஸ்லாம் அரபு இனத்துல தான் எழுப்பப்பட்டிருக்கு இப்ப இதற்கு இதுவே மிக அருமையான பதில் அப்ப யூதர்கள் மூசாலசத்தை போன்று ஒத்து இருப்பதாக மோச மோசவுக்கு பிறகு எந்த ஒரு தீர்க்க நான் அனுப்பியதில்லை அப்படின்னு அரபு அரபு மூலமாக தான் அனுப்பப்பட்டது அரபிகள் மூலமாக நபிசுலால்சம் அனுப்பப்பட்டது அதே போல இந்த வசனத்துல சகோதர வம்சத்திலிருந்து அதாவது பிரதரன் நம்ம இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிச்சு போத்தோம் சொன்னா இந்த வசனத்தில் பிரதரன் அப்படின்னு வரும் அதாவது சகோதர சமுதாயத்தில் சகோதர வம்சத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இசாக் அலேஸ்லம் யூத இனத்துடைய தந்தை இஸ்மாயில் அலுவஸ்லம் அரபியர்களுடைய தந்தை பனீஸ்ரவர்களுடைய தந்தை யாரு இஸ்காக் ஈசாக் அவர்களே சொல்லுவாங்க இஸ்மவேல் இஸ்மாயில் அவர்கள் வந்து அரபியருடைய தந்தை அப்ப சகோதர வம்சம் யாரு இஸ்காக்குடைய சகோதர வம்சம் இஸ்மாயில் அதாவது ஈசாக்குடைய சகோதர வம்சம் ஈசாக் இஸ்மவேல் இஸ்மவேலுடைய வம்சத்திலிருந்து தான் அந்த தீர்க்க தரிசையை எழுப்புவேன் அப்படின்னு கருத்தர் அப்ப இது நபிசல்லத்துக்கு தான் மிக தெளிவாக பொருந்தும் அப்ப இதே வசனத்துல அவர் வாயில் அருளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க அதாவது அவர் வாயிலிருந்து இந்த பதினெட்டாவது அதாவது உபாகமம் பதினெட்டு அதிகா அதிகாரம் பதினெட்டு வசனத்துல என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் யாரு கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் வாய் மூலமாக அருளுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பைபிள்ல வருது அப்ப இதே வசனம் குரான்ல வந்துட்டு ஐம்பத்தி அத்தியாயம் மூணாவது வசனத்தில் அவர் தன் எதையும் கூறவில்லை அவரு அவருடைய இஷ்டப்படி எதுவும் சொல்லல என்னுடைய வாயில் என் என்ன சொல்ல சொல்றானோ அததான் சொல்றாரு அப்படின்னு குரான்ல இதே வசனமும் வருது அதே போல தன் இஷ்டப்படி அதே வசனத்துல பாருங்க அதாவது உபாகமம் அதிகாரம் பதினெட்டு பதினெட்டாம் வசனத்துல நான் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவரு அவருக்கு அவர்களுக்கு அதாவது மக்களுக்கு சொல்லுவார் நான் அவருக்கு கற்பிப்பதை மக்களுக்கு சொல்லுவார் அதே வசனம் ஐந்தாவது அத்தியாயம் குரான்ல அறுபத்தி வசனத்துல இருக்கு தூதரே உங்கள் இறைவனம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை யாதொரு குறைவுமின்றி அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிடில் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர்கள் இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள் மனிதர்களுக்கு மனிதர்களின் தீங்குகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வான் நிச்சயமாக அல்லா நிராகரிக்கும் மக்களை நேரான வழியில் செலுத்த அப்ப அதே வசனம் தான் இதுலயே வருது அதே கருத்து தான் இதுலயே வருது அவருடைய வாயிலிருந்து எதுவும் சொல்ல மாட்டாரு நான் சொல்றதான் சொல்லுவாரு அதே போல நான் கற்பிப்பதையெல்லாம் அவர் மக்கள் சொல்லுவாரு அதை வந்து மறைக்கவும் மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு சொன்னா நமக்கு மிக எல்லாருமே தெரிஞ்ச வசனங்கள் தான் அபசவத்தை அந்த சூறால ஆரம்ப வசனங்கள் வந்து அப்துல்லா உமி மக்து அலி இல்ல என்ன பண்ணுவாங்க கண்திரியாத சகாபி வந்து சபைக்கு வருவாங்க அப்ப நபிசுல்லாஸ்லம் அவரை புறக்கணிச்சுட்டு குறைசி மக்களுடைய பெரியவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப அல்லா கண்டிச்சு வசனம் அபசவத்த கடுகெடுத்தார் அதாவது அந்த சகாபியை பார்த்து கடுகெடுத்தார் நீங்க வந்து அப்படியே அல்லா கண்டிச்சு அப்படியே வசனம் சொல்லுவாங்க அதே போல சூரத்து தஹரீம்ல வந்துட்டு ஆரம்ப வசங்கள் எடுத்து படிச்சு பார்த்தோம் சொன்னா நபிசுல்லா வந்து தேன் சாப்பிடுவாங்க மனைவியர் வீட்டுல அப்ப இன்னொரு மனைவர் வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நபிசுலால் இனிமேட் நான் தேன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அல்லா கண்டிச்சு வசனம் இறக்கும் நான் அலால் ஆக்கியதை நீங்க ஹராமாக்கிக்கிறீங்களா அப்படின்னு கண்டிச்சு வசனம் இறக்கும் அல்லா அப்ப இது அல்லா இறக்குனத யாராவது இப்ப கிறிஸ்துவர்கள் பொதுவாகவே வந்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவா இருக்குன்னு சொன்னா நபிசுலால் பழைய வேதங்கள்லாம் பார்த்து காப்பி அடிச்சு குரான்ல எழுதிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப யாராவது ஒருத்தர் ஒரு காப்பி அடிச்சு அவரை புகழ்ந்து எழுதுனா ஓகேங்களா அவரை திட்டி வர வசனத்தெல்லாம் எப்படி எழுதுவாரு அல்லா சொல்றது அப்படியே அவர் சொல்றாரு அப்படி பார்த்தா அப்படியே சொல்லுவாரு அப்படின்னு அப்ப தன்னை திட்டி தன்னை கண்டித்து வரக்கூடிய வசனத்தை கூட மாற்றாம கொள்ளாம அல்லாவுடைய வசனத்தை அப்படியே சொன்ன மோதி பாதுகாக்கப்பட்ட குரான் அப்ப இது மிகப்பெரிய ஒரு சான்று நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து அறிவியல் சான்றுகள் பல சான்றுகள் பார்ப்போம் குரான்ல குரான் வந்து இறைவனுடைய வார்த்தை நபிசுல்லால நம்ம அவர்களால் எழுதப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் மிகப்பெரிய சான்று இது என்னன்னு சொன்னா யாரா ஒருத்தங்க இப்ப என்னை பத்தி நான் புக்கு எழுதுறேன் புகழ்ந்து எழுதுறேன்னு சொன்னா திட்டியே நான் எழுதுவேனா நபிசுல்லாலஸத்தை கண்டித்து பல இடங்கள் இன்ஷா அல்லா சொல்லாம ஒரு முறை வந்து நாளைக்கு வாங்கிருவாரு சூரத்துள் கரஃபுடைய விஷயத்துல மூன்று விஷயத்தை பத்தி மக்கா குறைசிகள் வந்து கேட்பாங்க யூதர்கள்ட்ட போய் கேட்டு வந்து இன்ஷா அல்லா சொல்லாம நான் நாளைக்கு வாங்க சொல்றேன் பல நாள் வகி வராது திரும்ப அல்லா கண்டிச்சுட்டு தான் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பான் இது பல வசனங்கள் ரசூல்லா சில கண்டித்து வரக்கூடிய வசனங்கள் இருக்கு குரான்ல அப்ப இது மிகப்பெரிய சான்று குரான் அல்லாவுடைய வேதம் உள்ளது உள்ளபடியே இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று அவராக எழுதவில்லை அப்படிங்கிறதுக்கு சான்று அதேதான் பைபிள் இருக்கு அவர் தன்னுடைய வாயிலும் சொல்ல மாட்டார் நான் என்ன சொல்றேன்னா அப்படியே சொல்லுவாருன்னு வருது அப்ப இந்த வசனங்கள் மூலமாக தெளிவாக தெரியுது இது நபிசுல்லாலஸ்தி தான் குறிக்குது இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது தெளிவாக விளங்குது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் பதினெட்டு வசனங்கள் படிச்சு பார்த்தோம்னு சொன்னா தெல்ல தெளிவாக தெரியும் ஜிப்ரலம் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுவாரு அப்போ வந்து அது எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாரு இதெல்லாம் வந்து எப்படி நபிசுலாஸு ஆரம்ப வசனங்கள் வரும்ல ஹலக் அந்த வசனங்கள் வரும்ல அப்ப அந்த அந்த சம்பவத்தை வந்து பைபிள்ல வருது நான் படிச்சு காமிக்கிறேன் குறிப்பா இந்த பன்னெண்டாவது வசனம் பதினொன்னு பதினெண்டாவது பன்னெண்டாவது வசனம் படிச்சு காட்டுற பாருங்க நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது என்னால முடியாது இது முத்திரைக்கின்றது என்பான் அல்லது வாசிக்க தெரியாதவன் இடத்தில் கொடுத்து நீ வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான் ஏசாய இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அப்ப எந்த தீர்க்க தரிசனம் எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொன்னார் நபிசுல்லான் சொன்னார் அப்ப நபிசுல்லம் வாசிக்க தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி காமான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வசனங்கள் நம்ம ஆரம்பம் பதினொன்னு முதல் இந்த பதினெட்டாம் வசனங்கள் படிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஜிப்ரலம் வந்து அந்த ஓதுவீராக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை குறிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இது அதிகாரத்தில் ஆரம்பே படிச்சு குறித்து உரைக்கக்கூடிய முதல் ஐந்தாவது ஆரம்பமாக அருளப்பட்டது ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள் நபிய அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் திருப்பையரால் நீங்கள் ஓதுவீராங்க அப்படின்னு கட்டளை வரும் அதுக்கு நபிசரா சொன்னா சொல்லுவாங்க எனக்கு ஓத தெரியாது நான் படித்தவன் இல்ல அதே வசனம் தான் இதுல வருது தேசிய அதிகாரம் இருபத்தி ஒன்பதுதான் அந்த வசனம் அப்படியே தொடரும் அவனே மனிதனை கருவிலிருந்து படைக்கின்றான் நீங்கள் ஓதுங்கள் உங்களது இறைவனின் மா உங்கள் இறைவன் மாபெரும் கொடையாளி அவன் எழுதுகோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் தொடருது அப்ப இதுவுமே வந்து மிக தெளிவாக நபிசுல்லா அலஸ்துக்கு உரைக்கக்கூடிய தீர்க்கு தரிசனம் அப்படிங்கிறது விளங்குது அடுத்ததாக இந்த மிக ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பைபிள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த படிப்பீராக ரீட் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஹீப்ரு பைபிள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கர கர அப்படிங்கிற வார்த்தை தான் வருது அதேதான் அரபிலே வருது இன்னைக்கும் ஹீப்ரு பைபிள் இந்த வசனம் நான் குறிப்பிட்ட ஏசை அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது பதினொன்னு பன்னெண்டு வசனத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தை ஹீப்ரு பைபிள்ல கர அப்படிங்கிற வார்த்தை அந்த அதே வார்த்தை தான் அரபிலும் என்று கர அப்படிங்கிற வார்த்தை தான் அப்ப தெல்ல தெளிவாக இருக்குது இது நபிசுல்லா தான் குறிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அதே அடுத்ததாக ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா ஹிஜிரத்தை குறித்து நபிசுல்லாஸ்லம் மக்காவிலிருந்து மஜ்ரம் மதினா ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கல்ல இதை நம்ம போன வகுப்புலே பார்த்தோம் அவர் ஹிஜிரத் செஞ்சு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இரண்டு மலைத்தொடர் இருக்கக்கூடிய பேரித்தம் குலைகள் விடக்கூடிய மரத்தில் இரு மரம் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு ஹிஜிரத் செஞ்சு வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை பார்த்து சல்மான் ஃபார்சில்லான்னு வந்தாங்க அது எந்த வசனம் பார்ப்போம் தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார் சேலா அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது அவர் துதியினால் பூமி நிறைந்தது அப்படி சொல்லி வருது அதாவது தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பருவதத்தில் இருந்தும் வந்தார் அப்படின்னு வருது இந்த வந்தார் அப்படிங்கிறது இந்த ப்ரொட்டஸ்டன் பைபிள் தான் வந்தார் இருக்கு ஆர்சி பைபிள் வருவார் ஒரு நபி வருவார் இன்னைக்குமே ஆர்சி பைபிள் வருவார் தான் இருக்கு இவர்கள் எங்கெங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா பழைய பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா முகமது அகமதுனே வருது அவர்கள் மாத்தி வச்சுட்டாங்க இந்த பரிசுத்தர் வர இடத்துல அகமதுன்னு வரக்கூடிய இடம் அது அதை மாற்றி இன்னைக்கு வந்து வருவார் வந்தார் வருவார்ங்கிறத வந்தார் ஈசாவசத்துக்கு சொல்லணும்ல அதை ஈசாவசம் காமிக்கணும்ல அதனால வந்தார்ன்னு மாற்றி வச்சுட்டாங்க இன்றுமே ஆர்சி பைபிள் அதாவது ரோமன் கேத்தலிக் பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா வருவார் அப்படின்னு தான் இருக்குது அப்ப இந்த ஆபகூக்கு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவசனத்தில் இருக்கக்கூடிய அந்த தேமான் அதாவது தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பாரான் பரிசு பருவதத்திலிருந்தும் வருவார் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த தேமான் அப்படிங்கிற அந்த வார்த்தைனி எடுத்து பார்த்தோம் வடக்கு மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன சோலையை குறிக்கக்கூடிய ஒரு பாலைவன சோலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது அதே போல இந்த பாரான் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா பாரான் பாரான் எந்த இடம் சொன்னா மக்கா இது பைபிளே இருக்குது அதாவது போய் விட்டுட்டு வருவாங்களே ஆப்ராஹாம் இப்ராஹிம் அலுவலம் ஹாஜரம் இஸ்ம இஸ்மாயிலையும் அந்த இடம் தான் பாரான் அப்படின்னு பைபிளே இருக்குது அப்ப தெல்லத்தெளிவாக வருது பாரான் அதாவது இந்த பாரான் மலையிலிருந்து பாரான் இடத்திலிருந்து தான் நபிசுல்லால ஒரு தீர்க்கதரிசி வருவார் அது நபிசுல்ல தான் குறிக்கும் அப்படின்னு இந்த வசனத்தின்னு தெரியுது இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம் தேவன் தேமானிலிருந்து வருவான் அப்படின்னு வருது அப்ப மதினாவில் இருந்தா வந்து தேவன் அதாவது இறைவன் வந்தான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எடலாம் இது இஸ்லாம் பரவியதை குறிக்கும் மதினாவிலிருந்து தான் இஸ்லாம் பரவியது மக்காவில் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது ரொம்ப அடிப்பட்டு அடிபட்டு ரொம்ப ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தாங்க எப்ப மக்காவிலிருந்து மதினா போனாங்களோ அந்த நேரத்துல தான் மூணு உலகத்துக்கும் இஸ்லாம் இஸ்லாம் பரவியது இப்ப இஸ்லாம் மக்களும் தேவன் அதாவது அல்லாவை மக்களிடத்திலிருந்து கொண்டு போய் சேர்ந்தது மதினாவிலிருந்து தான் அதே பரிசுத்தவர் அதாவது பரிசுத்தர் பாரான் பருவதத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிறது நபிசில்லாசனம் மக்கா விழுந்து வந்தார் அப்படின்னு குறிக்கக்கூடிய வசனம் இது இதுவும் நபிசில்லா குறிக்கக்கூடியதாக இரண்டாவது வசனம் மற்றும் முப்பத்தி மூன்றாம் வசனம் படிக்கிறேன் பாருங்க குறிப்பா முப்பத்தி வசனம் படிக்கிறேன் பாருங்க அதாவது அந்நாள்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் உள்ளத்திலே வைத்து இதயத்திலே எழுதுவேங்க நான் இன்னைக்கு உலகத்திலேயே உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடிய புத்தகம் வேதம்னு கூட விட்டுருங்க புத்தகம்னு எடுத்துக்கோங்க குரான் மட்டும்தான் உலகத்திலே இன்னைக்கு யாரா உலகத்துல பைபிளை முழு பைபிளையும் பிழை இல்லாம உலகத்துல ஒரே ஒரு நபர் சொல்லுவாரா ஒப்பிப்பாரா முடியாது உள்ளத்தில் வைத்து குரான் பாதுகாக்கப்பட்ட முக்கிய அம்சமே உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடியதான் குரான் ஓசையாக தான் பாதுகாக்கப்பட்டு வருது எழுத்தில் பாதுகாப்பதை விட உள்ளத்தில் வைத்துதான் பாதுகாத்து கொண்டு வரும் இப்ப ஒண்ணுமில்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குரானையும் ஒரு குரான் விடாம இன்னைக்கு நம்ம கையில இருக்க குரான் வரைக்கும் அனைத்து குரானையும் எடுத்து ஒரு இடத்துல ஒளி வச்சோம்னு வச்சுக்கோங்க எங்கேயோ மறைச்சு வச்சிடறோம் அழிச்சாங்க அடுத்த ஒரே நிமிடத்தில் குரானை கொண்டு வந்து முழு உலகத்தில் இருக்க கூட சேர தேவை கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட சேர தேவை கிடையாது சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் சேர்ந்தாவே போதும் ஆளுக்கு ஒரு வசனம் ஆறாயிரம் பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வசனம் எழுதுனா ஒரே நிமிடத்தில் முழு குரான் ஒன்றும் எத்தனை ஹாஃபில்கள் முழு குரானை மனநம் செய்த எத்தனை லட்சோப கோடான கோடி ஹாஃபில்கள் இருக்கிறாங்க அப்ப உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடிய வேதத்தை நான் பாரான் பருவத்திலிருந்து தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த இரேமியா தீர்க்க தரிசனம் முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி முப்பத்தி வருது அப்ப இந்த தீர்க்க தரிசனம் தான் குறிக்குது அப்ப இதயத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடிய வேதம் குரானை தான் குறிக்கும் நபிசலாலுக்கு இறங்கிய இதைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறது இதிலிருந்து விளங்கிக்கலாம் அதே போல நமக்கு தெளிவா தெரியும் நபிசலால குரான் வகி அதுல என்ன அத்தியாயம் பேரு அத்தியாயங்கள் உட்பட எல்லாம் அல்லாவுடைய கட்டாயம் பேர் இருந்தது எல்லாமே நமக்கு தெரியும் குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டது இறங்குனது அது எல்லாமே நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் அதுக்கு நம்ம தெளிவாக தெரியணும்னு சொன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் குரானிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு குரான் பாதுகாக்கப்பட்டது குரான் எப்படி இறங்குச்சு வகையுடைய வகைகள் பைபிள் எப்படி அபத்தமாக்கப்பட்டது தௌராத் எப்படி அபத்தமாக்கப்பட்டது முழு வரலாறும் இருக்கும் இடத்தால் நானூறு பக்கங்களுக்கு மேலே உள்ள வரலாற்று புத்தகம் அது படங்களோட மிக தெளிவாக விளக்கு விளக்கப்பட்டிருக்கும் அப்போ குரான் இருக்கே ஒரு எழுத்து ஒரு புள்ளி மாறாமல் இன்று வரைக்கும் அதே போல இருக்கு அத்தியாயங்களுடைய வசனங்களுடைய அந்த பெயர்கள் சூறாவுடைய பெயர்கள் எல்லாமே அல்லாவுடைய கட்டரையின் இறங்கினது ஆனா பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அவங்களே ஒப்புக்கொள்வார்கள் முன்னுரையில் எடுத்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது ஜான் எழுதினது இது வந்து மேத்யூ எழுதினது இது லூக்கா எழுதினது லூக் எழுதினது அப்படின்னு முன்னுரையில் அவர்களே எழுதியிருப்பாங்க அவர்களுடைய அவர்களான எழுதினது தான் அது இறைவனிடமிருந்து வந்தது கிடையாது அது அவர்களே ஒப்புக்கொள்வாங்க அத்தியாயத்துடைய பேர்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா யோவான் அப்படிங்கிறது ஒரு நபர் மத்தேயுங்கிறது ஒரு நபர் லூக்காங்கிறது ஒரு நபர் அந்த நபர் எழுதினர் தான் அப்படிங்கிறத அவர்களே ஒப்புக்கொள்வார்கள் அப்ப இறைவனிடமிருந்து வந்தது குரான் தான் அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்னைக்கு ப்ரொட்டஸ்டன் பைபிள் எடுத்து பார்த்தோம் பழைய ஏற்பாட்டுல முப்பத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டுல இருபத்தி புத்தகமாக சேர்ந்து மொத்தம் அறுபத்தி புத்தகம்தான் இருக்கும் இதா இது புரொட்டஸ்டன் பைபிள் அதே ஆர்சி பைபிள் ரோமன் கேத்தலிக் பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா பழைய ஏற்பாட்டுல நாற்பத்தி ஆறு புதிய ஏற்பாடுல இருபத்தி ஏழு புத்தகமும் சேர்ந்து எழுபத்தி மூணு புத்தகங்கள் கொண்ட பைபிளா இருக்கும் அதே போல ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பைபிள் எடுத்து பார்த்தோம் அறுபத்தி ஒரு புத்தகம் இருக்கும் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் எழுபத்தி எட்டு புத்தகம் இருக்கும் அதே எத்தியோபிக் பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா எண்பத்தி புத்தகம் இருக்கும் கார்டிக் பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா எழுபத்தி புத்தகங்கள் இருக்கும் கிறிஸ்மாட்டிக் பைபிள் எடுத்து பார்த்தோம் சொன்னா எழுபத்தி புத்தகங்கள் இருக்கும் புத்தகங்களே மாறுபடுதுன்னா வசனங்கள்ல நம்ம சொல்லவா வேணும் உற்சகங்கள்லையே இத்தனை மாற்றங்கள் வருதுன்னு சொன்னா வசனங்கள் நம்ம சொல்லவே தேவையில்ல எவ்வளவு மாற்றங்கள் இருக்கணும் தனக்கு தகுந்த வாரி மாற்றி மாற்றி மாற்றி அமைச்சு இருந்தாலும் இத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இன்னும் நம்ம பல விஷயங்கள் பார்ப்போம் சார் நபிசராஜத்தை பத்தி உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் நம்ம போயிருவோம் நபிசராஜத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லாத வார் அதாவது உபா உபாகமம் அதிகாரம் பதினெட்டுல இருபத்தி ஒன்று இருபத்தி வசனம் கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரசி கர்த்தர் கர்த்தரின் நாமத்தாலே சொல்லும் காரியம் நடவா நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீர் பயப்பட வேண்டாம் அதாவது கர்த்தர் சொல்லாமல் நான் எதுவுமே சொல்லல கர்த்தர் சொன்னதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம் இது இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம் ஜான் லூகா இது போன்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜான் லூக்கு மேத்யூ இதெல்லாம் கர்த்தர் சொன்னது கிடையாது அவர்கள் சொன்னது இதுல வேணா வருது கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லுவேன்னு அதாவது இறைவன் சொன்னத அப்படியே சொன்னதுதான் குரான் பைபிள் இன்னைக்கு அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது இது வந்து நபர்களால எழுதப்பட்டதுதான் இயேசுடைய சீடர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு அவர்களே விட்டுக்கொள்வாங்க ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்லுது கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லுவாரு அவரு தான் தீர்க்க தரிசி அந்த தீர்க்க தரிசியை பத்தி குறிப்பிடுது அப்ப அப்படியே அச்சு பெறலாம தன்னை பற்றி கண்டித்து வரக்கூடிய வசனங்கள் இருந்தாலும் அப்படியே சொன்னது எது குரான் தான் குரான் முன்னாடியே பார்த்தா அபசவத்தை வல்லா இந்த கண்டித்து வரக்கூடிய வசனமாக இருந்தாலும் அப்படியே கர்த்தர் சொன்னத குரான் அப்படியே இருக்கு அல்லா சொன்னது அப்படியே குரான் இருக்கு தன்னை கண்டித்து வரக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் அப்படியே உள்ளது குரான் அப்ப இது குரானையும் நபிசுலாசை குறிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் விளங்கிக் கொள்ளலாம் அதே போல இருபத்தி ஒன்னு அதிகாரம் ஏழு ஏழு முதல் நம்ம படிச்சு அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடான கழுதைகளின் மேலும் ஒட்டகத்தின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து இது ஏழாவசனம் ஒன்பதாவது இதோ ஒரு ஜோடு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கின்ற ஒரு மனுஷன் வருகிறான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விற்கிற தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தம் சொல்லுகிறான் அப்படின்னு வருது அதாவது ஏலாவசனம் ஏலாவசனத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதாவது இது அவர்கள் இயேசுக்குன்னு சொல்லிக்குவாங்க இயேசு வந்து குதிரையில் வந்தாரு கழுதையில் வந்தாரு ஒட்டகத்தை ஒட்டகத்தின் மேல அதாவது ஒட்டகத்தின் மேல இவங்க எல்லாம் வருவாங்க படைகள் வரும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய தீர்க்க இது சரி ஏசு வந்து நம்ம குதிரையில் வந்தாரு சரி ஒத்துக்கலாம் கழுதையில் வந்தாலும் ஒத்துக்கலாம் ஏசு வந்து ஒட்டகத்தில் வந்ததுக்கான எந்த சான்றுமே கிடையாது அந்த ஏசு இருந்த அந்த இடத்தில் ஒட்டகம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒட்டகம் எங்க இருக்கும் பாலைவனத்து தான் இருக்கும் ஏசு வந்து எங்க வந்தாரு பாலைவனத்துக்கு வந்தாரு ஏசு வந்தது பலஸ்தீனு சியோன் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த இடத்துல ஒட்டகத்திற்கு வாய்ப்பே கிடையாது இது நபி சொல்லாவத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் ஒட்டகத்தோடு வந்த நபி வந்து இந்த தீர்க்க தரிசனம் குறிக்கக்கூடியது நபிசுலஸ் தான் அடுத்ததாக இதுல பாருங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சிடும் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதின் விக்கிர தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதிய பிரதியுத்தரம் சொல்லுவான் சொல்லுகிறான் வரும் இது யார் சொன்னான் நபிசாலஸ் என்ன சொன்னாங்க எனக்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்க கைசர் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேவர்கள் அதாவது விக்கிர தேவர்களை எல்லாம் மோதி உடைப்பாங்க யார் பண்ணா இது பாபிலோன் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாபிலோன் எதுன்னு சொன்னா ஈராக்ல ஈராக் இந்த பாபிலோன் நகரம் இந்த இடத்த இருக்கக்கூடிய இந்த விக்கிர விக்கிரகங்களை உடைச்சது யாரு உமர் உடைச்சாங்க இது உடைக்கப்படும் தீர்க்கத்தரசன் உரைச்சது யாரு நபிசில அரசனா இது இது ஏசுக்கு பொருந்துன்னு சொன்னா ஏசுக்கு பிறகு யாரு அந்த இடத்துல போய் விக்கிரகங்களை உடைச்சான் கிடையாது அங்க இருக்கக்கூடிய சிலைகளை உடைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டியது உமர் அல்லானோ அது நபிசிலாலசலத்துடைய தீர்க்க தரிசனம் அதாவது அவர்களுடைய முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்ப இந்த வசனமும் இந்த தீர்க்க தரிசனம் நபிசுலாலுக்கு தான் பொருந்த ஈசாலோசலத்துக்கு பிறகு ஈசாலோசலமோ அவர்களுக்கு பிறகோ வரலாற்றில் பாபிலோன்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களை உடைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டிய எந்த வரலாறும் கிடையாது இப்ப இதுவும் நபிசிலசத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் தான் பாருங்க இஜனத்தை பத்தி குறிப்பிடக்கூடிய வசனம் ஏசையா இருபத்தோறாவது அதிகமான பதினாலாவது பதினஞ்சாம் வசனம் படித்து பார்த்தோம் சொன்னால் தேமோ தேசத்தின் குடிகளே நீங்கள் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர் கொண்டு போங்கள் இது பதினாலாவசனம் பாஞ்சாவசனம் அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கற்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள் பாருங்கள் தேமோ தேசத்தின் குடிகளே தேமோதேசத்துக்கு குடிகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வசனம் நீங்கள் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள் அந்த தேமோ தேசத்து தேமோதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது அவர்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா தப்பி வரவர்களுக்கு அப்பம் தண்ணி அதாவது உணவும் நீரும் கொடுப்பாங்க ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய நபருக்கு இவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு வருது யாரு வந்து மக்காவில் இருந்து ஓடி வந்து மதினாவில் இருந்தவர்களுக்கு உணவும் உடையும் உறுப்பு இருப்பிடமும் கொடுத்து பாதுகாத்தவர்கள் யாரு அன்சாரிகள் இது அன்சாரிகளை குறிப்பிடக்கூடிய இஜரத்தை குறிப்பிடக்கூடிய வசனம் நமக்கு ஒரு தேமோ இங்க வந்து தேமோ தேசத்தின்னு ஒருதே அப்ப தேமோ தேசம் வந்து அன்சாரிகளா அப்படின்னு நமக்கு ஒரு தோணுவேன் அன்சாரிகள் தான் இதுக்கு வசனமும் பைபிளே இருக்கு ஆதியாகமம் இருபத்தைந்தாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனம் படிச்சு பார்த்தேன்னு இஸ்மாயில் அலுவலத்துடைய சந்ததியினர் படிச்சு காமிக்கிற பாருங்க பட்பல சந்ததிகளை பிரிந்த இஸ்மவேல் அதாவது இஸ்மவேல்னா இஸ்மாயில் இஸ்மவேல் புத்திரர்களுடைய நாமங்கள் ஆவன அவர்களுடைய சந்ததி சொல்லிட்டு இஸ்மே இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத் பின்பு கேதார் பின்பு அதிபியேல் பின்பு மிப்சாம் அதுக்கு பிறகு நான் பதினாலாம் அவசரம் மிஸ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபிஸ் கேத்மா இந்த பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு தான் அந்த தேனத்தை சார்ந்தவர்கள் தான் அதாவது இஸ்மாயுல் சந்ததியில் வந்த இந்த தேமா இனத்தில் இருந்து வந்தவர்கள் தான் அன்சாரிகள் அவர்கள் வந்து இவர்களுக்கு உதவுவார்கள் அப்படின்னு இந்த வசனத்துல வருது அதே போல பதினைந்தாவது ஏசை அதிகாரம் இருபத்தி ஒன்று பதினைந்தாவது அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கற்கத்துக்கும் நானேற்றிய வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமை கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள் இது முகாஜர்களுக்கும் அன்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய வசனம் தெல்ல தெளிவாக விளங்குது அடுத்ததாக அடுத்து பாருங்க பத்ரயுத்தத்தை குறிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இது வந்து இயசை அதிகாரம் அதே அதிகாரத்தில் இருபத்தி ஒரு அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் படித்து பார்த்தோம் சொன்னா ஆண்டவர் என்னை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு கொத்த ஒரே வருஷத்தில் கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போகும் கேதார் புத்திரராகிய பாராக்கிரம வில் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராயிருப்பார்கள் என்பா என்றார் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார் அதாவது கர்த்தர் உரைத்தார் என்ன சொன்னார் பதினாறாவது பதினாறாவது வசனம் பாருங்களேன் இருபத்தோரா அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசாயால கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போகும் யாரு கேதார்னா யாரு அதே இஸ்மாயில் சந்ததியினர் இவர்கள் குறைசிகள் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று பதினொந்தாம் வசனத்துல பன்னெண்டு பிள்ளைகள் பார்த்தோம்ல அதுல கேதார் பதிமூணாம் வசனத்துல கேதார் கேதாரும் ஒரு கோத்திரம் இந்த கேதார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் குறைசிகள் பன்னெண்டு இனம் இருக்கு பன்னெண்டு கோத்திரம் இருக்கு அரபுல அதாவது இஸ்மவேலுடைய சந்ததியினர்ல கேதார் இவர்கள் குறைசிகள் இந்த கேதாரை தான் இந்த வசனத்துல குறிப்பிடுது கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போகும் எப்ப அற்றுப்போகும் ஒரே வருஷத்தில் எப்ப அற்றுப்போச்சு இந்த முன்னாடி வந்து அன்சாரிகள் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்தை குறிப்பிடுது ஒரே வருஷத்தில் கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போகும்னு அடுத்த வசனத்துல வருது அதுவும் ஒரே வருடத்தில் எப்ப இந்த கேதார் குறைசிகளுடைய இந்த அவர்களுடைய மகிமை அவர்களுடைய ஸ்ட்ரென்த்து போச்சு ஒரே வருஷத்துல பத்திர அந்த வருடம் உட்பட இதுல தீர்க்க தெரிசனம் வருது கரெக்டா செஞ்சு வந்து ஒரே வருடத்தில் பத்திருப்போர் நடந்துச்சு குறைசிகள் வந்து அழிந்து போனார்கள் அதுல வந்து முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் குறைசிகளுடைய தலைவர்கள் அதுதான் இதுல வருது பாருங்க ஒரே வருடத்தில் கேதாருடைய மகிமை எல்லாம் அற்றுப்போகும் குறைசி யாரும் குறைசியில முக்கியமான அபுஜகல் உமையா பின் ஹலப் உக்குபா பின் அபிமோய் இவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அடுத்த வசனத்தை பாருங்க கேதார் புத்திரராகிய பாராக்கிரம வில் வில் வீரர்களின் தொகைகளில் நீதியானவர்கள் கொஞ்ச பேராய் இருப்பார்கள் என்றார் இது வந்து தெல்ல தெளிவா குறிக்குது குறைசுகள்ல பத்ருவுல ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு அந்த குறைசுகள்ல அதாவது கேதார்கள் குறைசுகள்ல வந்து பல முக்கிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அவர்கள் வந்து கொஞ்ச இருப்பார்கள் இந்த பத்ருவித்ததுக்கு அப்புறம் தெல்ல ஹிஜ்னத்தையும் பத்ரித்தையும் குறிப்பிடக்கூடிய வசனங்கள் இது தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய வசனம் இது அப்ப இதுவும் தெல்ல தெளிவாக நபிசுல்லாலுக்கு உரைக்கப்பட்டதுன்னு தெளிவாக விளங்குது அடுத்ததாக இந்த வசனங்கள் படிச்சு காட்டுறாங்க இந்த வசனங்கள் படிச்சு பாக்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட அவசியம் தேவை கிடையாது அவ்வளவு தெளிவாக இது நபிசுல்லால தான் குறிக்கும் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணமடையும் உள்ளே இசரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்க ஆசிர்வதித்த ஆசீர்வதமானது அதாவது சொல்லிக்காட்டுற அதாவது மூசாலசலம் அவருடைய மரணத்திற்கு முன்னதாக உரைக்கக்கூடிய அந்த நல்லுரைகள் தீர்க்க தரிசனத்தை பாருங்க கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேகரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான்மனையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்களூடே பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வழக்கரத்தில் புறப்பட்டது அதாவது இந்த வசனத்துல பாருங்க இரண்டாவது வசனம் அதாவது தெல்ல தெளிவாக மூசாலசுலம் வந்து மரணிப்பதற்கு முன்னதாக அவருடைய தீர்க்க உரைக்கிறார் தீர்க்க முன்னறிவிப்பு அதாவது அவர் வந்து தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதை சொல்றாரு பாருங்க கத்தர் சீனாயிலிருந்து எழுந்தர்லி செயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் அதுக்கு பிறகு பாருங்க பாரான்மலையிலிருந்து பிரகாசித்து அப்படின்னு வருது இப்ப இதுல வந்து சீனாய் சீனாயிலிருந்து யாருக்கு வந்து வேதம் கொடுக்கப்பட்டுச்சு மூசால சிலத்துக்கு அடுத்ததாக செயரிலிருந்து செயர்ல இருந்து யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு ஈசா லட்சணத்துக்கு செயிர் மலை ஒளிவ மலைன்னு சொல்லுவாங்க சைத்தூன் மலைன்னு சொல்லுவாங்க இப்ப இங்கிருந்து அந்த இருக்கக்கூடிய பகுதியில ஈசா லட்சம் ஏசுவுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது பாரான்மலையில் அடுத்த பாரான்மலையிலிருந்து வேதம் வரும்னு வருது இது யார குறிக்குது இது நபிசுலாசத்துக்கு குறிக்கக்கூடிய வசனம் இது இதேதான் வருது நமக்கு இந்த வசனங்கள் அதாவது அதில் எடுத்து பார்த்த வருஷம்னா முதல் வசனம் பாருங்களேன் அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக இது வந்து எதை குறிக்குது ஜெய்தூன் வளரக்கூடிய அந்த இடம் இது வந்து ஈசாலசத்துக்கு இறங்கக்கூடிய அந்த இடத்தை குறிக்குது இரண்டாவது வசனத்துல பாருங்களேன் மத்தியூன் வத்தூரி சீனீன இதே சீனாய் சீனாய் மலை வருது பாருங்க வத்தூரி சீனீன சீனாய் மலையின் மீதும் சத்தியமாக சீனாய் மலை யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு மூசா வசனம் அடுத்ததாக மூன்றாவது வசனம் அபயமளிக்கும் இந்நகரத்தின் மீது சத்தியமாக எது மக்கா பாரான் குரான் அதேதான் வருது பைபிள்லேயும் அதேதான் வருது சீனாய் சீயோன் பாரான் அதே போல குரான் தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனத்தில் இதே மூன்று நகரங்கள் தான் குறிப்பிடப்படுது அப்ப பாரான்மலையிலிருந்து வரக்கூடிய வேதம் வந்து நபிசிலாஸ் தான் குறிக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய வசனம் இதுக்கு அடுத்ததாக பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பதினாயிரம் பதினாயிரங்களான பரிசித்தான்களோடே பிரசன்னமானார் அப்படின்னு வருது அதாவது பத்தாயிரம் வீரர்களை கொண்டு பரிசுத்தமான வீரர்களை கொண்டு யாரு வந்து பிரசன்னமானது மக்காவுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய வசனம் இது கரெக்டாக பத்தாயிரம் வீரர்களோட வந்து நபிசிலாசலம் மக்காவை வெற்றி கொள்வார் டென் தௌசண்ட்னே வருது பதினாயிரம் பதினாயிரம்னா பத்தாயிரம் இங்கிலீஷ் பைப்பில் டென் தௌசண்ட் வரும் கரெக்டாக நபிசிலாசலம் மக்காவை மதினாவிலிருந்து மக்காவை வெற்றி கொள்ள போகும்போது பத்தாயிரம் படை போனாங்க தெல்ல தெளிவாக உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இது நபிசுல்லா குறித்த மக்கா வெற்றியை குறித்து உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அடுத்ததாக பாருங்க யோவான் அதிகாரம் பதினாறுல இருந்து ஏழாவது வசனம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் இருந்து நான் படிச்சு காமிக்கிறேன் இதுக்கு விளக்கம் கூட தேவையில்லை தெல்ல தெளிவாக விளங்கும் இது யாரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உம்மையே சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார் வரார் ஈசாலச்சன் சொல்றாரு இயேசு சொல்றாரு நான் போகலன்னு சொன்னால் தேட்டரவாளர் அவர் வரமாட்டாரு தேட்டர்வாளர் யாரு நபிசுல்லால இது வந்து அகமதுனே இருந்துச்சு அகமதுனே வார்த்தை பழைய பைபிள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மேனுஸ்கிரிப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் சொன்னால் அகமதுங்கிற வார்த்தை அப்படியே இருந்துச்சு அதை மாற்றி இன்னைக்கு தேட்டரவாளர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க நான் போவேனாகில் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அது அவர் போன அடுத்த வருஷம் பிடிக்காம அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அடுத்த வருஷம் ஒன்பதாவது வருஷம் அவர்கள் என்னை விசுவ விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதா பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும் பிதாவிடத்தில் யார் போனா ஈசாலஸ்மன் தன்னுடைய பிதாவிடத்துல போறேன்னு அவரே சொல்றாரு போயிட்டேங்கிறார் அடுத்து இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் மருமையை பத்தி உணர்த்துவாரு உயிர் பத்தி உணர்த்துவாரு தெல்ல தெளிவா அவருக்கு நான் போன பிறகு ஒருத்தர் ஒருவாடு தேற்றவாளரு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள் உங்களுக்கு நிறைய நான் சொல்ல வேண்டியது இருக்கு நான் இப்ப அதை சொல்ல முடியாது உங்களுக்கு சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் முன்னாடியே பார்த்தோம் அவர் சுயமா பேசல வேதத்துல இருந்து அல்லா சொல்றதான் பேசுறாரு கர்த்தர் சொல்றதான் பேசுறாரு முன்னாடியே பார்த்தோம் குரான்ல இருந்து பார்த்தோம் பைபிள்ல இருந்து பார்த்தோம் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவை பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடைய என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதனில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச கால கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் கொஞ்ச காலத்திற்கு காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் எவ்வளவு தெளிவான வசனங்கள் நான் இப்போ அல்லாட்ட போறேன் ஈசா அலசனம் உயர்த்தப்பட போறாங்க எனக்கு பிறகு வந்து நான் சொல்ல வேண்டியது நிறையா இருக்கு ஒருத்தர் வருவார் மருமையை பற்றி சொல்லுவாரு இம்மையை பத்தி சொல்லுவாரு இம்மை மருமையை பத்தி சொல்லுவாரு சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாரு நரகத்தை பத்தி சொல்லுவாரு கொஞ்ச நாள் என்னை காண மாட்டீங்க திரும்ப வருவேன் நம்மளும் நம்மளோட நம்பிக்கையுமே அதேதான ஈசாலசனம் வருவார்கள் திரும்ப ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம் தெல்ல தெளிவாக நபிசுல்லாலஸத்துக்கு இவ்வளவு தீர்க்க தரிசனம் இது ரொம்ப கம்மி இது எடுத்து பேசினா பல மணி நேரங்கள் பேசலாம் நபிசலா இது எத்தனைக்கு அழிய நம்ம மாற்றப்படாத இஞ்சிலிருந்து பேசல ஏகப்பட்ட மாற்றங்களுக்கு உள்ளான பல நூறு முறைகள் பல முறைகள் மாற்றப்பட்டு மாற்றங்களுக்கு உள்ளான இந்த இருக்கக்கூடிய நம்ம கையில் கையில் இருக்கக்கூடிய இந்த பைபிள்ல இருந்து நம்ம எடுத்து பேசினோம் இவ்வளவு தெளிவான இன்னும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு இது நபிசல்லாலத்தை குறித்து உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அதை அவங்க சுயவிளக்கம் சுயவிளக்கம் கொடுத்து அதை ஈசி ஆலோசித்து காட்டுவாங்க ஆனா தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது நபிசாஸ் ஊறிக்கூட இதே போல பல தீர்க்க தரிசனத்தை அவர்கள் வந்து இன்னைக்கு எடு இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள் எடுத்து பார்த்தாலும் ஒரே ஒரு வசனம் ஏசு கடவுள் என்னை வணங்குங்கன்னு சொன்ன ஒரு வசனம் எடுக்க முடியாது அப்ப அவர்கள் எப்படி அதை கடவுளை உருவாக்குனாங்க கடவுளை ஆக்கினாங்க எப்படி யாருக்கோ உரைத்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து இங்க எப்படி ஃபிட் பண்றாங்க எப்படி இறையியல் தியாலஜியை மாத்துனாங்க கிறிஸ்துவ இறையியலை மாத்துனாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தில் இருக்கும் கிரிட்டிகல் அனாலிசிஸ் ஆன் நியூ டெஸ்ட்மெண்ட் தியாலஜி இதே புத்தகம் தமிழ்ல இருக்கு புதிய ஏற்பாடு இறையியல் இந்த புத்தகம் படிச்சு பார்த்தா தெரியும் இயேசுவை எப்படி சுயவிளக்கம் கொடுத்து யாருக்கோ உரைத்த தீர்க்க எடுத்துட்டு வந்து இயேசுக்கு எப்படி ஃபிட் பண்ணி அவரை கடவுளாக்கினாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உரைக்கக்கூடிய எடுத்து உரைக்கக்கூடிய புத்தகம் இது இப்ப இந்த புத்தகம் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம் சொன்னா தெல்ல தெளிவாக தெரியும் இது வந்து நபிசலாலசத்தை குறிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு இது போன்று பல மாற்றங்களை உருவாக்கி அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க அதுபோல் அல்லாது நபிசல்லாலசத்தை உள்ளது உள்ளபடி பைபிளில் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசியான நபிசல்லாலசலத்தை பின்பற்றி அவரோடு நாளை இருக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லா தந்திர வேண்டும் என்று இன்றைய உடையை முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளதுவாக